அவர்கள் வந்து அல்லாஹமின் தூதரே சூரியன் மறையும் வரை நான் அசர்தோழவில்லை என்றார்கள் நோன்பு வைத்திருந்தவர்கள் நோன்பு திறந்த பின் இது நடந்தது அதற்கு நபி சொல்லாஹு அலிஹுல்லம் அவர்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக நானும் தொழவில்லை என்றார்கள் பின்னர் நபிசல்லு அலஹி வல்லம் அவர்கள் புத்ஹான் என்னும் இடத்திற்கு சென்றார்கள் நானும் உடன் சென்றேன் உழு செய்து அசர் தொழுதார்கள் அதன் பிறகு மகதி துழுதார்கள்